வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எழுபத்தி சர்வதேச திரைப்பட விருது நடிகை ஸ்ரீதேவி அவர்களுக்கு கிடைத்துள்ளது இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் முறையாக தேசிய பாரா விளையாட்டுப் போட்டி பெங்களூர் நகரில் நடைபெற உள்ளது 3. சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நான்கு இந்தியா சீனாவிற்கு இடையில் நடைபெற்ற செய்திகளை வெளியிட்ட செய்தி நிறுவனம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற செய்தி நிறுவனமாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் என்ற குரல்பா பயன்று வந்துள்ள அணி எது இரண்டு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் மூன்று சித்தாத்தர் உயர்கல்வி நிறுவனம் எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது நான்கு தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் தந்தை என யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி